ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் நம் தர்மசாஸ்திரம் நாம் செய்யவேண்டியதான கடமைகளை கர்மாக்களை எப்படி நாம் நடைமுறைப்படுத்தலாம் என்று எப்படி நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் காண்பிக்கிறதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் இன்றைய தினம் ஸ்ரீராமநவீ புண்ணியகாலம் முக்கியமான ஒரு விரத தினம் பகவான் இந்த தேசத்தையும் ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக நிறைய அவதாரங்களை அவ்வப்பொழுது செய்கிற யதா எதாஹி தர்மஸ் க்ளாநிர் பபவதி பாரத அபியுத்தான அதர்மஸ்ய ததாத்மானம் சிரஜாமியகம் எப்போல்லாம் தர்மத்திற்கு ஒரு கிளானி ஏற்படுறதோ கிளானி அப்படின்னா ஒரு குறைபாடு ஒரு குறைபாடு தர்மங்களுக்கு ஏற்படுற பொழுதும் தர்மத்திற்கு குறைபாடு ஏற்பட்டதானால் உடனே அதர்மம் அதிகமாகும் அப்படி இருக்கக்கூடியதான நிலையில் ததாத்மானம் சிருஜாமியஹம் நானே என்னை அவ்வப்பொழுது சிருஷ்டி செய்து கொள்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் மூன்று பிரயோஜனங்கள் இருக்கு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்ருதாம் தர்மசம்ஸ்தாபன அர்த்தாய சம்பவ அமையுகேயுகே சாதுனாம் பரித்ராணாய சாதுக்களை ரக்ஷிப்பதற்காகவும் சாதுக்கள்னா யாரு அப்படின்னா விஹித கர்மனிஷ்டா சாதவஹா அப்படின்னு மனுஸ்மிருத்தியை காண்பிக்கிறது தனக்குன்னு சொல்லப்பட்ட கர்மாக்களை ஆச்சாரத்தோடு இருந்து கொண்டு யார் பண்ணுறானோ அவனுக்கு சாதுன்னு பேர் அப்படிப்பட்ட சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் துஷ்கிருதாம் வினாசாயா துஷ்கிருதா அப்படின்னா நிஷித்தமான கர்மாக்களை செய்பவன் தனக்குன்னு சொல்லப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருப்பவன் அவர்களை தண்டிப்பதற்காகவும் தர்மசம்ஸ்தாபனார்த்தாயா இதுதான் தர்மம் இவைகள் அதர்மம் என்று பிரித்து ஜனங்களுக்கு பகுத்து காண்பிப்பதற்காகவும் சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு யுகங்களிலேயும் நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் சொல்கிற அப்படி அவ்வப்பொழுது நிறைய அவதாரங்கள் செய்து நமக்கு நிறைய தர்மங்களை செய்து காண்பிக்கிறார் அப்படி நம் தேசத்தை தர்மமான முறையில் நேர்மையான முறையில் எப்படி ஆட்சி செய்யணும் ராஜா எப்படி தேசத்தை காப்பாற்றணும் ஜனங்கள் ராஜாவுக்கு எப்படி ஒத்துழைக்கணும் ராஜா மக்களுக்கு எப்போ போலாம் செய்யணும் என்று ஒரு ராஜாவாக இருந்து நம் தேசத்தை ஆட்சி செய்து காண்பித்தவர் ராமச்சந்திரமூர்த்தி ஆத்மானம் அனுஷம் மண்யே அப்படின்னு ராமாயணத்தில் நான் சாதாரண மனுஷியனாகத்தான் நான் இருக்கேன்னு அவ்வப்பொழுது சொல்கிறார் ராமாயணத்தில் அப்படி இருந்து காண்பிச்சிருக்கார் ராமன் ராமனுடைய வம்சத்தில் பார்க்கிற பொழுது ரகுவம்சம் என்கிற காவியத்தில் காளிதாசன் சொல்கிற பொழுது திலீபன் என்று ஒரு ராஜா இருந்தான் அவருக்கு சந்ததிகள் ஏற்படலை தனக்கு குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக தன்னுடைய மனைவியான சுதக்ஷியோடு கூட வசிஷ்டரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார் அப்படி வசிஷ்டரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி ராஜா நான் இது மாதிரி தங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் சந்தோஷப்பட்டு சௌக்கியமாக இருக்கியா ராஜ்யம் தர்மமான முறையில் நடக்கிறதா ஜனங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு வசிஷ்டர் கேட்க அந்த ராஜா சொல்கிறான் புருஷாஜு ஷஜீவின்யா நிராதங்கா நிரீதஜா என்மதி ஹே துஸ்தத் பிரம்மவர்ச்சசம் அப்படின்னு இந்த ராஜா சொல்கிறான் என் என் தேசத்தில் மக்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கா புருஷா ஆயுஷீவியா ஒரு புருஷனுடைய ஆயுஷ் அப்படின்னா நூறு வருஷம் நூறு வருஷ காலம் ஜனங்கள் ஆரோக்கியமாக வாசம் பண்ணுறா நிராதங்க அநிரீதா எந்த விதமான திருட்டு கொலை கொள்ள இந்த பயம் இல்லாமல் நிரீதயஹா எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் சௌக்கியமாக என் மதியாகா பிரஜாகா என்னை சேர்ந்த மக்கள் அனைவரும் சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு காரணம் என்ன தெரியுமா ஹேதுஹூ ஸ்துவத் பிரம்ம வர்ச்சம் உங்களுடைய பிரம்மவர்ச்சஸு தான் இதற்கு காரணம் அப்படின்னு ராஜா சொல்றான் என்னுடைய ஜனங்கள்லாம் எந்த விதமான ஈத்திபாதைகளும் இல்லாமல் ஈத்திபாதைகள்னா என்ன அப்படின்னா அதிவிருஷ்டி ரணாவிருஷ்டி மூஷிகா ஷலபாசுகாஹா அத்தியாசநாஷராஜானேதையஸ்மிருதாக அப்படின்னு நிகண்ட்டு மழை பெய்யாமல் இருப்பது அல்லது அதிகப்படியான மழை பெய்வது அல்லது எலி முதலியதான பிராணிகள்னால தானியங்கள் வீணாவது பறக்கக்கூடியதான வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகள்னால வியாதிகள் பரவது அல்லது பட்சிகள்னால உணவுப் பொருள்கள் வீணாவது ராஜாக்கள் எப்போது என்ன செய்யணும்னு தெரியாமல் திண்டாடுறது அதனால் ஜனங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வர்றது இவைகளுக்கெல்லாம் ஈத்தி பாதைகள்னு பேர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்னுடைய தேசித்த மக்கள் சௌக்கியமாக இருக்கா இதற்கு காரணம் பிரம்மவர்ச்சசம் உங்களுடைய பிரம்மவர்ச்சசுதான் காரணம் அப்படின்னு அந்த ராஜா சொல்றான் பிரம்மவர்ச்சசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய ஷட்கர்மாதான் காரணம் அப்படின்னு ராஜா சொல்றான் தவ விரதாத்தியன சம்பத்திரேவ ஹேதுஹூ ஷட்கர்ம நிரத்தர்கள் அப்படின்னா வேதம் படிக்கணும் வேதத்தில் சொன்னபடி நம்முடைய கடமைகளை நாம் செய்யணும் தானம் கொடுக்கணும் கொடுப்பதை வாங்கிக்கணும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் செய்து வைக்கணும் இதை நீங்கள் செய்து தவறாமல் செய்து கொண்டிருப்பதனாலே ஆச்சாரத்தோடு என்ன தேசத்து மக்கள் சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு அந்த ராஜா சொல்றா இது ரகுவம்சத்திலே வருது இது ராமனுடைய முன்னோர்கள்ல அஞ்சாவது தலைமுறையில உள்ள ராஜா அவன் இந்த சக்கர்ம நிரத்தர்களுடைய பெருமையை காண்பிக்கலான் அதே தர்மத்தை நமக்கு செய்து காண்பிச்சவர் ராமச்சந்திரமூர்த்தி ஜனங்களுக்கு நல்லவைகளை சொல்லி நல்லவேகளை செய்து காண்பிக்கிறார் ராமோ விக்கிரகவான் தர்மஹா ராமனுடைய உருவமே தர்மம் அப்படின்னா எப்படி ஒரு ராஜா இருக்கணும் அப்படின்னு இருந்து காண்பித்தவர் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜனன தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் ராமச்சந்திரமூர்த்தியை நாம் மிகவும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் சிக்கிக்கும்படியாக ஆயிடுத்து இதை ராமச்சந்திரமூர்த்தி நமக்கு அனுகிரகம் பண்ணி இந்த இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்மை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் மேலும் இப்போ வந்திருக்கிறதான இந்த நோய்க்கு மருந்து என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது மனுஸ்மிருதியும் கருட புராணமும் எப்போ என்னென்ன விதமான ஒரு கட்டுப்பாடுகள் ஒரு உபாயங்கள்னாலே நாம் நமக்கு வரக்கூடியதான வியாதிகளை போக்கிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை காண்பிச்சுருக்க அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்